நீர் உள்ளீரல் வாழற்பட்டு நிர் உள்ளீரல் வாழா பட்டு நின்று உள்ளீரல் வந்து மண்ணும் மணமும் கொண்மின் வந்து மண்ணும் மணமும் கொண்மின் வந்து மண்ணும் மணமும் கொண்மின் கூழாட்பட்டு நின்ீர்களை கூழாட்பட்டு நின்ீர்களை நன்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதல் எங்கள் குழுவினில் புகுதல் அட்டாம் எங்கள் குழுவினில் புகுதல் காலம் பழிப்பிலாம் நாங்கள் ஏழா காலம் நாங்கள் ஏழா காலம் நாங்கள் இராக்கதர்வாழ் இழாக்கதர்வாழ் இழாக்கதர்வாழ் இலங்கை பாழாளாக படை பொருதானுக்கு இலங்கை பாழாளாகப் படை பொருதானுக்கு தங்கை பாழாளப்படை பொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூருதுமே பல்லாண்டு கூருதுமே